அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலிலிருந்து எஸ் மானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு கடமை நீதிபதி பம்மல் சம்பந்தனாரின் துணைவியார் ஏற்கை எதிவிட்டார் என்ற தகவலை கேட்டதால் அவர் நீதிமன்றத்திற்கு அன்று வரமாட்டார் என்று பலரும் நினைத்தனர் ஆனால் பம்மல் சம்பந்தனார் தமது துணைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு சரியாக பதினோரு மணிக்கு நீதிமன்றம் வந்தார் அவரை பார்த்ததும் அனைவரும் வியப்படைந்தனர் இன்று கூடவா நீங்கள் வர வேண்டும் மற்றொரு நீதிபதி கேட்டார் பம்மல் சம்பந்தனார் என் வருத்தம் என்னோடுதான் இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டிய வழக்கை தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்று கூறினார் இழப்பிலும் கடமை உணர்வுடன் வாழ்ந்தார் பம்மல் சம்பந்தனார் கடமை என்பது தன்னை கட்டுதல் பிறர் தீர்த்தல் பிறர் வேண்டுதல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் சிந்திப்போம் கடமை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி